ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சாக்கு போக்கு நோ எக்ஸ்கியூஸ் பிளீஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா பதினான்காம் அத்தியாயம் 18 முதல் இருபது அவர்கள் எல்லாரும் போக்குச் சொல்ல தொடங்கினார்கள் ஒருவன் ஒரு வயலை கொண்டேன் நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்கும்படி வேண்டுகொள்கிறேன் என்றான் வேறொருவன் ஐந்து ஏர்மாடு கொண்டேன் அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான் வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன் அதனால் நான் வரக்கூடாது என்றான் எஸ்தர் நான்காம் அத்தியாயம் 7 முதல் பதினாறு வசனங்கள் அப்பொழுது முரதேகாய் தனக்கு சம்பவித்த பற்றியும் யூதரை அளிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்தது யூதர்களை அளிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவனிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான் ஆத்தாகு வந்து முரதேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான் அப்பொழுது எஸ்தர் ஆத்தாயின் இடத்தில் முரதேகாய்க்கு சொல்லி அனுப்பினது யாரது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொச்சங்கோலை நீட்டினால் ஒளிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவின் ஆடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள் எஸ்தரின் வார்த்தைகளை முரதேகாய்க்கு தெரிவித்தார்கள் முரதேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவினர் அரண்மனையில் இருக்கிறதனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாது நீ இந்த காலத்திலே மௌனமா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்தர் முருதைகாய்க்கும் மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் எடுக்கிற யூதரையெல்லாம் கூடி செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் உசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவிதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் நான் சத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் இன்றைய மனப்பாட வசனம் எஸ்தர் நான்காம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் நீ இந்த காலத்திலேயே மவுனமாக இருந்தால் யூதருக்கு விடுதலையும் பாதுகாப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும் இஃப் யூ ரிமை கம்ப்ளீட்லி சைலன்ட் அட் திஸ் டைம் ரிலீஃப் அண்ட் டெலிவரன்ஸ் வில் அரைஸ் அநதர் பிளேஸ் இந்தியாவின் புகழ் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி சி எம் சி மருத்துவமனையை வேலூரில் நிறுவிய மிஷனரி டாக்டர் ஐடாஸ்கடர் அம்மையார் இன்று பிறந்தார் இரையளப்பிற்கு அவர் மறுப்பு சொல்லாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே இந்தியா இந்த ஆசிர்வாதத்தை பெற்றது வேலூரில் உள்ள இந்த மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கடவுளின் அழைப்பு வரும்போது சாக்கு போக்கு சொல்லுவதில் நாம் எல்லாரும் கெட்டிக்காரர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடம் போக சொன்ன கடவுளிடம் மோச என்ன சொன்னான் ஆண்டவரே நான் நாவன்மை அற்றவன் என்று அவன் சாக்கு போக்கு கூறினான் கடவுளோ நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்று தைரியப்படுத்தினார் நாம் பொதுவாக சொல்லும் சில சாக்கு போக்குகளை இன்று கவனிப்போம் முதலாவது ஆண்டவருடைய அழைப்பு வரும்பொழுது எனக்கு அனுபவமோ வேத பயிற்சியோ இல்லை என்று சொல்லுவோம் இது இன்றைய பலரது சாக்கு போக்கு கவலை வேண்டாம் மாற்று கலாச்சார பணிக்கும் வேத மொழிபெயர்ப்புக்கும் குறுகிய கால பயிற்சிகள் உண்டு ஆன் ஜப் ட்ரைனிங் ஷார்ட் டேம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உண்டு அடுத்து நாம் சொல்லுவது நான் நல்ல அலுவலில் இருக்கிறேனே ஓய்வு பெற்றபின் பின் செய்ய வருகிறேன் என்று சொல்லுவார்கள் ஓய்வு பெற்றபின் உங்களுக்கு ஒளியும் செய்யவே ஆள் தேவைப்படுமே உங்களுடைய வாழ்க்கையின் உசிதமான ஆண்டுகளை ஆண்டவிற்கு கொடுங்கள் கிவ் காட் த பெஸ்ட் ஆஃப் யுவர் இயர்ஸ் அடுத்து பொதுவாக சொல்லுகிற சாக்கு என்னுடைய சொந்த ஊரிலேயே இன்னும் நச்செய்தி கேட்காது எண்ணிறந்தோர் இருக்கிறார்களே கவலைப்பட வேண்டாம் அழைப்புக்கு இணங்காது பின்தங்கி இருக்கும் ஏராளம் பேர் அந்த வேலையை பார்க்கட்டும் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருந்து புறப்பட்ட மிஷினரிகள் அவர்கள் நாட்டில் அத்தனை பேரும் சுவிசேஷம் கேள்விப்பட்ட பிறகுதான் வருவோம் என்று சொல்லியிருந்தால் இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்திருக்காது இன்னொரு எடுத்துக்க இன்னொரு சாக்கு போக்கு குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை நாங்கள் எப்படி கவனிப்போம் பிரியமானவர்களே கொடூர பஞ்சத்திலும் எலியாவுக்கு உணவளித்தவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் ஐந்தாவது நாம் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு சொந்தக்காரரையும் சொந்த ஊரையும் எப்படி நான் விட்டு செல்ல முடியும் பிரியமானவர்களே மேலை நாட்டு தங்கள் நாட்டை விட்டு நமக்கு நற்செய்தி கொண்டு நாம் உயிருள்ள கடவுளை அறிந்திருக்க முடியாது ஆபரகாம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றதாலேயே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன நாம் அந்த ஆபரகாமின் வழித்தோண்டல்கள் அடுத்து நாம் சொல்லுகிற ஒரு சாக்கு பிள்ளைகளின் படிப்பு என்னவாகும் நீங்கள் போகும் இடத்தில் கல்வி வசதி இல்லாவிட்டால் மிஷினரி பிள்ளைகளுக்காகவே நிறுவப்பட்டிருக்கும் டோனா ஒரு சந்தோஷ வித்யாலயம் போன்ற பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடலாம் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு சாக்குப்போக்கு பொதுவாக சொல்லுவார்கள் கடைசி வரை என்னால் தாக்குப்பிடிக்க முடியுமா வசனம் சொல்லுகிறது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அதாவது அவர் இறுதி உங்களை காத்து கொள்வார் கடவுளின் அழைப்பு நமக்கு வருவது பெரும் சுலாக்கியம் நாம் செவி தவறினாலோ அவர் நம்மை கடந்து செல்வார் யாரை கொண்டு வேலையை முடிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் அன்றொரு நாள் பேராபத்தில் இருந்த யூத காப்பாற்றுவதற்காக கடவுள் தெரிந்தெடுத்திருந்த எஸ்தர் சாக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள் முர்தேகாயின் வார்த்தைகளால் புத்தி தெளிந்த போதோ அவள் நான் செல்கிறேன் செத்தாலும் சாகிறேன் என்று புறப்பட்டாள் விளைவு என்ன யூத மக்கள் தேவ ஜனங்கள் காக்கப்பட்டன W.O. Cushing, ஓ குஷிங் Follow, follow, I would follow Jesus என்ற ஒரு அருமையான பாடலை ஏற்றினார் இதோ அதின் தமிழாக்கம் பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன் மீட்பற் இயேசு காட்டும் பாதை பின் செல்வேன் நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தார் யூதருக்கு விடுதலையும் பாதுகாப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே முக்கியமாக வாலிபர்களே நங்கையர்களே தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு வந்து காலத்தை நீங்கள் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் சாக்கு போக்கு சொல்லுவதை நிறுத்தி ஆண்டவரே எதிர்காலம் உம்முடைய கையில் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நீர் அப்படியே செய்வீர் என்று அமைதியாக பண்போடு நிதானமாக தயக்கமின்றி ஆனால் துணிச்சலோடு அன்று ஆப்ரஹாம் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு சென்றது போல அதே விசுவாச கீழ்பிடிதலின் பாதையிலே இன்றே சொல்லுவேன் என்று நீங்கள் தீர்மானியுங்கள் அப்பொழுது உங்களை குறித்த பரம நோக்கம் உங்கள் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று காத்திருக்கிற பெருங்கூட்ட மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள் எங்கென்றாலும் சரி கத்தாவே நிறனை கூப்பிடுகிற இடத்திற்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி இன்றே அவருக்கு ஆம் என்று சொல்லுங்கள் மகாபரிய இந்த நாளிலே எங்களுக்கு வந்த இந்த மிஷினரி அழைப்புக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சாக்கு போக்கு சொல்லி நாங்கள் காலம் கடத்தியது போதும் ஐந்தாம் மணி வேலைக்குள்ளே பன்னிரெண்டாம் மணி வேலைக்குள்ளே வந்துவிட்டோம் எஞ்சியது ஒரு மணி நேரம் கூட இல்லை இனியும் சாக்கு போக்கு சொல்லுவதை நாங்கள் நிறுத்தி சீக்கிரமாக தீவிரமாக உம்முடைய பனிக்களத்திற்குள்ளே குதிக்க எங்களுக்கு உதவி தாரோம் தடைகளை நீக்குகிறவர் முன் செல்கிறீர் உம்மை நோக்கி நாங்கள் ஓட நீர் எங்களுக்கு உதவி தாரோம் இந்த நாளிலே இந்த திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபர் நங்கையருக்காக அவர்கள் பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன் எந்த விதத்திலும் எந்த விதமான சாக்கு போக்கையும் சொல்லி தங்களுக்கு வருகிற கிருபையை வீணாக்கி விடாதபடிக்கு இந்த நாளிலே தானே ஆவையானவர் அவள் இருதயத்திலே பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே ஆமாண்டவரே என்று சொல்லி கேள்படியே உதவிதாரும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்